வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் போரில் தோற்று நாட்டை இழந்த ஒரு மன்னனுடைய மகன் யாருமற்ற அனாதியாக நிற்கிறார் ஒரு பெரியவர் வந்து அந்த குழந்தையினை அழைத்து சென்று அந்த குழந்தைக்கு பாடம் கற்பித்து தன்னோடே வைத்துக் போர்பயிற்சி எல்லாம் அளிக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் போர்பயிற்சி அளித்து இந்த இளைஞனோடு நண்பர்களாக பழக வைக்கிறார் காலப்போக்கில் இவர்கள் நிறைய பேரை திரட்டுகிறார்கள் நிறைய யானைகள் உதிரைகள்னு மிகப்பெரிய படைபலத்தை பெருக்குகிறார்கள் அந்த முதியவரும் இந்த இளையவரோடு சேர்த்து மற்றவருக்கும் நல்ல முறையிலே பாடம் கற்பிக்கிறார் ஒரு காலகட்டத்தில் எந்த நாட்டை இழந்தாரோ அதே நாட்டின் மீது படையெடுத்து செல்கிறார் மிக எளிதில் வெற்றியும் பெறு வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய அரசராக மீண்டும் அரியணையில ஏறுகிறார் அரியணை ஏறிய பிறகு நிறைய பேருடைய பழக்கம் அந்த நாட்டினுடைய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறார்கள் ஏனென்றால் மிகப்பெரிய பதவிகளுக்கு பொட்டா போட்டி ஏற்படுகிறது அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆசிரியரையும் தன்னோடு போருக்கு வந்த அந்த நண்பர்களையும் இந்த மன்னர் மறந்து விட்டார் ஆண்டுகள் சில கழிந்தன பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய நாட்டிலிருந்து ஒரு ஓலை வருகிறது உங்கள் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறோம் அதை பார்த்துவிட்டு சிரிக்கிறார் நாம் இவ்வளவு பெரிய படை வைத்திருக்கிறோம் நம் நாடு இவ்வளவு பெரியது அவன் சிறிய படையை வைத்து எப்படி நம் மீது படையெடுத்து வரப்போகிறான் அப்படின்னு சிரிக்கிறார் ஆனால் எதிர்பாராத நிலையாக ஓரிரு அந்த போரில் தோற்றுவிடுகிறார் தோற்ற பிறகு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முனிவரிடம் சென்று கேட்கிறார் முனிவரே நான் வந்து மிகச்சிறந்த வீரன் எந்த நேரத்திலுமே அரசியல் படி நடக்கூடிய நாட்டை இழந்து விட்டேனே ஏன் அப்படின்னு அப்பொழுது அந்த முனிவர் சொல்கிறார் உனக்கு கற்பித்த ஆசிரியரையும் உன்னோடு இருந்த நண்பர்களையும் நீ மறந்ததுதான் அவர்கள் செய்த உதவியினை நீ மறந்தது உன்னுடைய இழப்பிற்கு காரணம்னு சொல்ற இது எவ்வளவு தூரம் உண்மை இதைத்தானே வள்ளுவர் சொல்லும் பொழுது எந்தவிதமான தவறை செய்தவருக்கும் எந்த விதமான பாவச்செயலை செய்வதவரும் விடுபட முடியும் ஆனால் பிறர் செய்த உதவியினை மறந்தவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபடவே முடியாதுன்னு சொல்றார் ஆக பிறர் செய்த உதவியினை நம் என்றைக்கும் மறவாமல் இருக்கணும் அப்படி மறந்தோமானால் அந்த பாவத்திலிருந்து நம்மால் விடுபடவே முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொல் திருக்குறள்ரத்து அதிகாரம் பதினொன்று குரல் என்ன கொன்றார்க்கும் கொன்ற மகற்கு மீண்டும் குரல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்ற மகற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி